بسم الله الرحمن الرحيم عمار رضي الله عنه وم النارين پتورم پت تنبنگل حضرت عمار رضي الله عنه ورغلكم النارين پتوركم محا کڑنا مانا تنبنگل ير پتنا مكة نهر منر پرپن کڑميانا سوتيل اوارگل پوڑو پت تنبورت تبتنا رسول الله صلى الله عليه وسلم اوارگل اپکما هسل نردال பொறுமையுடன் இருக்கும்படியாகவும் சொர்க்கம் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கு நற்செய்து கூறுவார்கள் இறுதியாக ஹம்மார் ரதி அல்லாஹ் ஹோன்கோவர்களின் தந்தை யாசிர் ரதியல்லா ஹோன்கோவர்கள் அதே வேதனையில் மரணமடைந்தார்கள் அந்த அநியாயக்காரர்கள் அன்னார் மரணமடையும் வரை அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை ஹம்மார் ரதி அல்லாஹ் ஹோன்கோவர்களின் தாயார் சுமையா ரதி அல்லாஹ் அவர்களின் மர்மஸ்தானத்தில் கொடியவன் அபூஜகில் ஈட்டியினால் தாக்கினான் அதனால் அப்பெண்மணி ஷஹீதானார்கள் இவர் தல்லாத வயோதிகமானவராகவும் மிக்க பலகீனமானவராகவும் இருந்தும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்களே தவிர இஸ்லாத்தை விட்டும் விலகவில்லை அவர்களின் முதுமை பலவீனம் ஆகியவற்றை கூட அந்த பாதகன் பொருட்படுத்தவில்லை இஸ்லாத்தின் முதன் முதலாக இந்த அம்மையார்தான் இஸ்லாத்தின் முதன் முதலாக மசித் ஒன்றை நிர்மாணித்த பெருமை ஹசரத் அம்மா ரதி அல்லாஹ் அவர்களையே சாரும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ஹிஜரத் செய்து மதினாவுக்கு சென்றபோது நபி அவர்கள் தங்குவதற்காகவும் மதிய நேரத்தில் அவர்கள் ஓய்வு பெறுவதற்காகவும் அவ்விடத்திலேயே அவர்கள் தொழுது கொள்வதற்காகவும் ஹசரத் அம்மா ரதி அவர்கள் குபா என்ற இடத்தில் தாங்களே கற்களை கொண்டு வந்து சேகரித்து ஒரு மசிதை கட்டினார்கள் அதுதான் இஸ்லாத்தில் முதல் மசிதாகும் ஹசரத் அம்மா ரதி அல்லாஹுகள் ஜிஹாத்தில் மிக உற்சாகத்துடன் கலந்து நபி அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த பின் ஒரு தடவை ஒரு போரில் கலந்து கொண்ட அவர்கள் மிக்க ஆனந்தத்துடன் இப்பொழுது நான் என்னுடைய நண்பர்களாகிய முகம்மது சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களையும் அந்நாரின் தோழர்களையும் சந்திக்க செல்லவிருக்கிறேன் என்று கூறினார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டு அருகிலிருந்த ஒருவரிடம் தண்ணீர் கேட்டார்கள் அவர் பாலை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவர் பாலை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த பாலை வாங்கி பருகிய அவர்கள் உலகில் நான் கடைசியாக பால் குடிப்பேன் என்பதாக நபி சொல்லுல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள் சற்று நேரத்தில் அப்போர் அப்போர்க்களத்திலேயே விட்டார்கள் அப்பொழுது அவர்களுடைய வயது 94 சில ஒன்று அல்லது அரை ஆண்டு குறைவாக குறிப்பிட்டுள்ளார்கள் நூல் அசதுல் அசதுல்லாபா